பாடம் இருநூற்றி பிறரை நோவினை செய்வது கூடாது ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்தவற்றிற்காகவே அன்றி நோவினை செய்தவர்கள் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள் முப்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி வசனம்